வணக்கம் நற்றினியின்பதாவது செய்தி சேவை நவம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடியர் செந்தில்குமார் தமிழக செய்திகள் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி வினித் கோத்தாரியை சென்னை மாற்ற குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியுள்ளதாகவும் இரண்டு நாட்களில் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது கஜா பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் வட தமிழகம் தெற்கு ஆந்திரா இடையே கடையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கஜா புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது தமிழ் ராக்கர்ஸ் நிறுவன உரிமையாளர்கள் என்று கூறப்படும் இங்கிலாந்தில் உள்ள டிக்சன்ராஜ் சுவிட்சர்லாந்தில் உள்ள அரவிந்த் லோகேஸ்வரன் ஆகியோரை பிடிக்கும் முயற்சியில் சிபிசிஐடி போலீசார் மீண்டும் ஈடுபட்டுள்ளனர் உடல் உறுப்புதான விழிப்புணர்வில் தமிழக சுகாதாரத்துறை புதிய கின்னஸ் சாதனையை படைத்துள்ளது எனவும் அதற்கான சான்றிதழை விரைவில் தமிழக முதல்வர் வெளியிடுவார் எனவும் தமிழக சுகாதரத் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் ஆந்திர மாநிலம் குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பாலாற்றில் மேலும் இருபத்தி ஒரு தடுப்பணைகள் கட்ட ரூபாய் நாற்பத்தி ஒன்று புள்ளி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழக விவசாயிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கந்து அரசு முழுமையாக தடை செய்யக் கோரி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் அறந்தாங்கியில் பேரணி நடைபெற்றது இந்திய செய்திகள் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் இயக்கப்படும் முதலாவது சரக்கு கப்பலை பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் இன்று வரவேற்க உள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பதினெட்டு தொகுதிகளில் இன்று முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது சிங்கப்பூரில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள உச்சிமாநாட்டின் இடையே அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்சும் பிரதமர் நரேந்திர மோடியும் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் ஜம்மு கா காஷஷ்மீர் மாநிலம் ஹந்தவாரா பகுதியில் போலீசார் நடத்திய தாக்குதலில் பயங்கரவாதியொருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் நேருவின் நினைவிடத்தை மாற்ற மத்திய அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சி குழு தலைவர் ராஜீவ் கவுடா கூறியுள்ளார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேற்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அலுவகோலில் ஐந்து புள்ளிகளாக பதிவானது அடுத்தடுத்து அதிரடி மாற்றங்களை கண்டுவரும் இலங்கை அரசியலில் மேலும் ஒரு திருப்பமாக சிறிசேனா ஆதரவு எம்பிக்கள் ஐம்பது பேருடன் மஹிந்த ராஜபக்ஷே கட்சி மாறியுள்ளார் இதனால் நாடாளுமன்ற தேர்தலில் சிறிசேனாவுக்கு பின்னடைவு ஏற்படும் என தெரிகிறது அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணம் காட்டு தீயின் பிடியில் சிக்கியுள்ளது என்று கூறத்தக்க விதத்தில் மூன்று இடங்களில் பெரிய அளவில் தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது சோமாலியாவில் நடத்தப்பட்ட கார் வெடிகுண்டு தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது குவைத் தலைநகர் குவைத் சிட்டியில் பெய் மழை பெய்து வருகிறது இதனால் சாலைகளில் வெள்ளம் போல மழைநீர் ஓடுகிறது பல இடங்களில் விலை உயர்ந்த கார்கள் தண்ணீரில் மூழ்கி கிடக்கின்றன வெப்பமண்டல பகுதியில் இருக்கும் குவைத்தில் மழை என்பது எப்போதாவதுதான் வரும் எனினும் கடந்த வியாழக்கிழமை முதல் அங்கு கனமழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது உலக வரலாற்றில் சிறப்பிடம் பெற்ற முதலாவது உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினோராம் தேதி முடிவடைந்ததை நினைவு கூறும் வகையில் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் போரில் பலியான சுமார் எழுபத்தி இந்திய சிப்பாய்கள் உட்பட இரண்டு கோடி வீரர்களுக்கு நூற்றாண்டு நினைவு தினமான நேற்று மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது லண்டனில் புகழ்பெற்ற சுவாமி நாராயண் கோயிலில் உள்ள ஐம்பது ஆண்டுகால கிருஷ்ணர் சிலைகள் தீபாவளி அன்று கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது இதையடுத்து சிலைகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஸ்காட்லாந்து யார்டு போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர் வணிகச் செய்திகள் சென்னை ஐஐடி ஆராய்ச்சி இந்தியாவின் முதல் மைக்ரோ பிராசசரை தயாரித்துள்ளனர் இதற்கு சக்தி என பெயரிடப்பட்டுள்ளது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மற்றும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு காரணமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த ஆண்டு பின்தங்கியது என்று அமெரிக்காவில் நடந்த நிகழ்ச்சியில் ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் கூறினார் நாடு முழுவதும் வர்த்தக விதிமுறைகளில் தவறு செய்த முப்பத்தியோரு நிதி நிறுவனங்கள் மற்றும் வீட்டு வசதி நிதி நிறுவனங்கள் இயங்க மத்திய ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது டிவி எஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்கின் ஸ்பெஷல் எடிஷன் மாடல் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இப்புதியன் மாடலானது கருப்பு சிவப்பு மற்றும் கருப்பு நீளம் என இரண்டு புதிய வண்ணத் தேர்வுகளில் கிடைக்கும் டிசைனில் மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை விளையாட்டுச் செய்திகள் நடப்பு சாம்பியன் நார்வே நாட்டின் மேக்னஸ் கால்சன் மற்றும் அமெரிக்காவின் பாபியா கார்னா இடையிலான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் லண்டனில் தொடங்கி நடைபெற்று வருகிறது பனிரண்டு சுற்றுகளை கொண்ட இந்த போட்டிகளில் முதல் சுற்று ஆட்டம் இருவருக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது ஐ கால்பந்து போட்டி ஒன்றில் புனே சிட்டி அணிக்கு எதிரான போட்டியில் அட்லட்டிகோ டி கொல்கத்தா அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது ஆண்கள் மல்யுத்தம் 65 கிலோ எடைப் பிரிவு உலக தரவரிசையில் இந்திய வீரர் பஜ்ரங் புனியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார் நியூசிலாந்துடன் நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியின் நியூசிலாந்து வேகப்பதிவீச்சாளர் பெர்கூசன் வீசிய பவுன்சர் பாகிஸ்தான் தொடக்க வீரர் இமாம் உலகக் தலையில் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார் இப்போட்டியில் பாகிஸ்தான் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது திரைச்செய்திகள் மாரி இரண்டு படத்தில் விஜயா என்ற கதாபாத்திரத்தில் வரலட்சுமி சரத்குமார் நடித்துள்ளார் பாலாஜி மோகன் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் மாரி இரண்டு தனுஷ் நாயகனாக நடித்துள்ள இப்படத்தில் சாய் பல்லவி கதாநாயகியாக நடித்துள்ளார் சாருகாசன் நடிப்பில் உருவாகியிருக்கும் தாதா எண்பத்தி ஏழு படத்தை இயக்கிய விஜய் ஸ்ரீஜி இயக்கும் பீட்ரு என்ற படத்தில் அம்சன் நாயகனாக நடிக்கிறார் அத்துடன் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான அம்சன் பிலிம் ஃபேக்டரி மூலம் இப்படத்தை அவர் தயாரிக்கவும் செய்கிறார் தமிழ் தெரியாத பல முன்னணி கதாநாயகைகளுக்கு இரவல் குரல் டப்பிங் கொடுத்த ரவீனா ரவி இப்போது நடிகையாகவும் மாறியிருக்கிறார் இனிமையான குரல் மட்டுமல்லாமல் அதை எப்படி சிறப்பாக பேசுவது என்பதில் இவர் கைதேர்ந்தவர் எமி ஜாக்சனுக்கு டப்பிங் பேசியது சவாலாக இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் தினம் ஒரு துளி சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்